வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தேவர்கள் போற்று படலம் நேர் ஒரு சிறிதுமில்லா நின்மலன் தனது வேளால் சூருடல் பிழந்து யானர் மஞ்சையில் தோன்று காலை கண்ணன் பங்கையன் அமர கற்கவோர் ஆரமிரியை திற என்ன அன்னது கண்டே ஆர்த்தார் ஆர்த்தனர் எழுந்து துள்ளி ஆடினர் பாடா நின்றார் போர்த்தனர் பொடிப்பின் போர்வை பொலம் முன்னித் தொழுதனர் சுடர்வேல் கொண்ட தீர்த்தனை எய்தி சூழ்ந்து சிறந்து வாழ்த்து எடுக்கல் உற்றார் கார் தடிந்து துய்க்கும் கனை கடலின் நீர் பரப்ப போர்த்தடிந்து செல்லும் புகர் வேர்தனை விடுத்து சூர்தடிந்தாய் என்றே தொழுமடியே மாறுமுகம் கொண்டுருவல் அவுணர் மாழாமல் நூறு முகம் எட்டு நோதற்கன புரிய தேருமுகம் இன்றித் திரிந்தேமையாழன்றோ ஆறுமுகம் கொண்டே அவதரித்தாய் எம்பெருமான் நீதிமுறையதனில் நில்லா சுரற்புரி தீது பலவுளவும் தீர்ந்தோம் பழியகன்றோம் வேத நெறி தொல்லை வெறுக்கையோடு பெற்றனம் மாதுமில்லையால் எமக்கு ஓர்குரே எந்த மன்ற உணர் வருத்திடையின் நாள் வரையும் பொன்றின்வர் என்ன புலம்பித்திரிந்தனமாள் இன்று பகையை மாற்றி எமக்கருள் நீ செய்கினால் சென்ற உயிர் மீண்ட பெற்ற நம்ம ஐயா செய்யும் அவனும் புலனும் செய்வித்து நிற்போனும் எய்தவரும் பொருளும் யாவையும் நீயே என் கை ஐயடியேங்கள் அறிந்தனமால் அன்னதனால் வெய்ய பவம் மகன்று வீடும் இனி கூடுதும் ஆண்டேயமருக்கு இடர் செய்ய உணரெல்லாம் மாண்டே விழியும் வகை புரிந்து காத்தனையால் வேண்டேம் இனியாது மேலாயனின் கழற்கே பூண்டேம் தொழும்பு புகழேம் பிற்த்தமையே என்னாய் எம்பியவரும் எனிது ஏத்துதலும் கொன்னாரையில் வேல் குமரனது கேளா அன்னாரணன் விரிஞ்சன் ஆதியாம் வானோர்க்கு தன்னாரருளின் தலைமை புரிந்தனே